அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு மனத்தானாம் ஆந்தற்கு உணர்ச்சி இனத்தானாம் இன்னான் எனப்படும் சொல் மக்களுக்கு மனதினுடைய வளர்ச்சி அளவு உணர்ச்சியும் வளர்கிறது ஆனால் ஒருவன் இந்த தன்மையை உடையவன் என்று சொல்வதானது அவனுடைய கூட்டுறவு யாரோட பழகுகிறானோ அதை பொறுத்து அறியப்படுகிறது மனம் நினைக்கிறது பின்னர் செயல் நிகழ்கிறது மனம் தூய்மையாக இருந்தால் செயலும் தூய்மையாக இருக்கிறது எல்லா இன்பத் துன்பங்களுக்கும் மனம்தான் காரணம் மனம் வழிதான் செயல்களெல்லாம் நிகழ்கின்றன அது மட்டும் அல்ல இனம் வழி செயல் வெளிப்படும் சேர்ந்திருக்கக்கூடிய ஜனங்கள் நல்லவர்களாக இருந்தால் நல்ல செயல்கள் நிகழும் தீயவராக இருந்தால் தீய செயல் நிகழும் இது பொதுவான ஒரு விதி ஆகையினாலே ஒருவனுடைய செய்கைக்கு மனமும் இனமும் காரணமாக அமைகின்றன ஆகையினால் மனம் தூய்மையான உயர்ந்த எண்ணங்களை நினைக்க வேண்டும் அந்நினைவு நல்லவர்களுடைய கூட்டுறவால் செயலால் வெளிப்பட வேண்டும் என்பதுதான் இங்கே உபதேசிக்கப்பட்ட விஷயம் நல்லவர்களைச் சேர்கின்றவன் நல்லவனாகிறான் தீயவர்களைச் சேர்கின்றவன் தீயவனாகிறான் மேலோன் கீழோன் பெரியவன் சிறியவன் சாது மூர்க்கன் வீரன் பேடி என இவ்வாறு பெயர் பெற்று வருவது பெரும்பாலும் சேர்ந்த இனத்தினாலேயே நேர்கிறது எனவே இன்னான் எனப்படும் சொல் அதாவது இவன் இப்படிப்பட்டவன் அப்படிங்கிற சொல் எதை குறித்து வருகிறது கேட்டால் இன்னான் எனப்படும் சொல்லானது இனத்தான் என்ற பொருளில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது விலங்கினங்களை காட்டிலும் சிற்றினம் மிக தீயது அழித்துயர் புரிவது நம்மளை அழிக்கக்கூடியது கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது அதை பார்த்து பயந்து ரொம்ப வெகு தொலைவில் விளையிடும் துஷ்டனை கண்டால் தூர விலகுன்னு சொல்கிறார்கள் இல்லையா அப்படி எப்பேற்பட்ட உயர்ந்தவர்களும் கூட தீயவர்களோட சேருவார்களே ஆனால் அவர்களையும் தீயவர் அப்படின் தான் உலகம் சொல்லும் இகழ்ந்து பேசும் பணமரத்துக்கடியிலிருந்து பால குடிச்சாலும் கள்ள குடிச்சான் அப்படின்னு எல்லோரும் சொல்ற மாதிரி இதுக்கு மேற்கோள் விதுரநீதியில பார்க்கலாம் யாருடன் ஒருவன் பழகுகிறானோ யாரிடம் ஒருவன் பணிபுரிகிறானோ எவரைப் போன்று ஆக விரும்புகிறானோ அவ்வாறே மனிதன் ஆகிவிடுகிறான் நல்லவர்களைப் போல ஆக விரும்புகின்றவன் நல்லவர்களுடன் பழக பழக நல்லவனாகிறான் பதவுற பார்க்கலாம் மாந்தர்க்கு மனிதர்களுக்கு உணர்ச்சி இயற்கை அறிவு அல்லது புலனறிவு மனத்தான் மனத்தினால் ஆம் ஏற்படுகிறது இன்னான் எனப்படும் இவன் இத்தகையவன் என்று மற்றவர்களால் சொல்லப்படுகிற சொல் சொல்லானது இனத்தான் இனம் காரணமாக ஆம் ஏற்படுகிறது பொழிப்புரை மனிதர்களுக்கு இயற்கை அறிவு அல்லது புலன் அறிவு மனத்தினால் ஏற்படுகிறது இவன் இத்தகையவன் என்று மற்றவர்களால் சொல்லப்படுகின்ற சொல்லானது இனம் காரணமாக ஏற்படுகிறது மனத்தானாம் மாந்தர்க்கு உணர்ச்சி இனத்தானாம் இன்னான் எனப்படும் சொல் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் வேத புடி